நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ப்ரெட் வித் டேட்ஸ் டிலைட் செய்ய தேவையான பொருட்கள் பிரெட் ஸ்லைசஸ் நாலு டேட்ஸ் தேவையான அளவு ஹனி தேவையான அளவு நட்ஸ் தேவையான அளவு சாஃப்ரான் சிறிதளவு கோகோனட் மில்க் பவுடர் தேவையான அளவு மில்க் மேட் தேவையான அளவு செய்முறை நம்ம முதல்ல இந்த ப்ரெட்டு ஸ்லைசஸ் எடுத்துப்போம் அதோடய ஓரத்தெல்லாம் அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சிருவோம் டேட்ஸு ஃபைனாக சாப் பண்ணிடலாம் கொட்டையெல்லாம் நீக்கிட்டு ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அது அதில் நம்ம வீட்டில் முந்திரி பாதாம் பிஸ்தா என்ன நட்ஸ் இருக்கோ ட்ரை கிரேப்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை நல்லா ஃபைனாக கட் பண்ணி அதையும் அந்த டேட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேஃப்ரான்னு சொல்லி கல அது கொஞ்சம் எடுத்து அதிலேயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேன் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் நமக்கு தெரியும்லையே அதுக்கேற்ற மாதிரி தேன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த டேட்ஸ் வித் ஹனி மிக்சரை நல்லா ஊற வச்சுருவோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது மிக்ஸ் ஆகட்டும் அதுக்குள்ளே இந்த ப்ரெட் ஸ்லைஸஸ்ஸை எடுத்துப்போம் ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து ரோலிங் பின் இருக்குல்லையா அந்த சப்பாத்தி இடுறோம் இல்லையா அந்த ஊரில் மேலே இருக்குல்லையா அதை எடுத்து அது ரோல் பண்ணோம் ரென்ட் ஜென்டில் நம்ம ரோல் பண்ணால் சப்பாத்தி இட்ற மாதிரி பண்ணுவோன்னா அது வந்து நீட்டமாக தின்னாகவும் இடம் நல்ல பெருசாகவும் தின்னாகவும் வரும் கிளியாமல் பத்திரமாக பார்த்து பண்ணிக்கணும் ஜென்டிலாக பண்ணிக்கணும் நாலு ஸ்லைஸும் அதே மாதிரி பண்ணி வச்சிடலாம் பண்ணி வச்சிட்டு இன்னொரு பவுலில் இந்த மில்க் மேட் பவுடருக்குலேயும் அதையும் கோகனட் மில்க் பவுடர் தேங்காய்ப்பால் பவுடருக்குலேயும் அதையும் ஒன் ஒன்றா பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கணும் இப்போது ஒவ்வொரு ரெட் ஸ்லைஸ் எடுப்போம் ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து அதுக்கு மேலே இந்த டேட்ஸ் வித் ஹனி மிக்சர் இருக்குதுல அதை நல்லா அதில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்லைஸ் எடுத்து அதுக்கு மேலே வச்சுட்டு ப்ரெட் ஸ்லைஸை அது இந்த கோகோனட் மில்க் பவுடர் வித் மில்க் மேட் இருக்குலாம் அதே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருவோம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வைக்கலாம் இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸ் வச்சுட்டு இந்த டேட்ஸ் வித் ஹனி மிக்சரை மறுபடியும் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவோம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸ் லாஸ்டாக இருக்குதுலாம் அதை எடுத்து மேலே இதுக்கு மேலே வச்சுருவோம் வச்சுட்டு நல்லா ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிடலாம் அந்த ரோலர் வச்சு மறுபடியும் ஜஸ்ட் அப்படி ரோல் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்படியே பிளேட்டில் சேவ் பண்ணால் சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ப்ரெட் வித் டெய்ஸ் டே தயார் இது வந்து ஃப்ளேம்லெஸ் குக்கிங் யார் வேணால் செய்யலாம் சின்ன குழந்தைங்க கூட செய்யலாம் நம்ம வீட்லேயே டெய்ஸு ப்ரெட்டு இதெல்லாம் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அதை வச்சு அழகாக அப்போ டைம் ஆகிடுச்சி நம்ம அர்ஜென்ட்டாக போகணுன்னா இதேமாதிரி செஞ்சு கொண்டு போயிட்டே இருக்கலாம் டேட்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு காரமாக வேணுன்னா புதினா பச்சை மிளகாய்லாம் இருந்தால் அதுலேயும் நீங்கள் அதை சட்னி மாதிரி போய் மிக்சியில் அரைச்சிட்டு கூட அதை வச்சுக்கூட க்ரீன் சட்னி மாதிரி வச்சுக்கூட எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மீண்டும் சந்திப்போம்